நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையு நம்ம இப்ப செய்யப்படுறது கேரட் பொருட்கள் கேரட் பெருசு ரெண்டு பால் ஒரு லிட்டர் சர்க்கரை இரநூறு கிராம் முந்திரி தேவையான அளவு ஏலக்காய் தூள் பால் ஸ்பூன் குங்குமப்பூ சிறிது அளவு நெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல கேரட்டை வந்து நல்ல கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்து இறக்கி வேக வச்சு அப்புறம் முந்திரி ஒரு பன்னெண்டு முந்திரி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதை நல்லா ஊருகின ஒன்னே அதை எடுத்து அதையும் கேரட்டையும் ஒன்றா பேஸ்ட் அரைச்சிருவோம் அந்த கேரட்டை வேக தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றை போட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும் அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி அதை நல்லா கொதிக்க பால் கொதிச்சு வந்த உடனே இந்த கேரட் முந்திரி அரைச்ச பேஸ்ட் அதில் கலந்துட்டு நல்லா வேக விடணும் வேந்த பக்கத்தில் ஒரு ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தவா ஒட்டிச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி வேற எதாவது நம் நமக்கு நச்சு தேவை அப்படின்னா கூட அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த நல்லா இது கே கேரட் அதோடு மிக்ஸ் ஆன உடனே பாலில் சர்க்கரை போட்டு அதை நல்லா கலந்துட்டு சர்க்கரை கலஞ்சதும் முந்திரி இந்த எடுத்து அதில் கொட்டி ஏலக்கத்தூள் குங்குமப்பூ அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்தி கேரட் கீர் தயார் கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கும் பால் குடிக்காத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுல கேரட்ல வந்து விட்டமின் ஏ இருக்கு பீட்டா கேரட் இருக்கு பால்லயும் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு முந்திரி எல்லாத்துலயுமே நிறைய சத்துக்கள் இருக்கு இது வந்து எல்லா வயதினருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்